ஐ நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகுது சோள தோசை செய்ய தேவையான பொருட்கள் சோளம் ஒரு கப் இட்லி மாவு ஒரு கப் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு செய்முறை சோளம் இந்த வெள்ளை சோளத்தை வந்து நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிடணும் அதை அரைச்சிட்டு ஈக்குவல் அமௌண்ட்டு நம்ம எவ்வளோ சோளம் மாவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த இட்லி மாவு வர சேர்த்து கலந்துட்டு உப்பு கலந்துட்டு வச்சுட்டு தவ வச்சு எண்ணெய் விட்டு இந்த மாவு தோசை சுட்டு எடுத்தோம் சுட்டு எடுத்தா சூப்பானி அண்ட் ஹெல்த்தி சோள தோசை தயார் கிறிஸ்பா செய்யாம சாப்டா செஞ்சோம்னா இந்த திணை இந்த மாவுல எல்லாம் தானியத்துல எல்லாம் செய்யும் போது சாப்டா செஞ்சோம்னா அதோட சத்துக்கள் அதுலயே எப்படி கிடைக்கும் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்